கல்லும் தேங்க வெறும் பாராங்கல்ல சொரசுரா கல் இந்த சாணக்கல்ல போட்டு தேயத்தையும் தேய்ச்சிக்கிட்டே இருக்க போல் அப்பாரு கண்ணாடி மாதிரி ஆயிடுது தெரியுது போய் சேயத்தையும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் வேதாந்த சாணக்கல்ல போட்டு விசாரமாக சாணக்கல்ல போட்டு தேயத்தையே கண்ணாடி மாதிரி ஆயிடும் ஆத்மா பிரகாசிக்கும் செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் முடியல செய்யலாம் அப்படி செய்யத்தான் வேணும் செஞ்சா தான் பேரானந்தம் கிடைக்கும் இல்லைன்னாக்கா தற்காலிகமாக ஆனந்தம் கிடைக்கலாம் சிற்றின்பந்தால் அது அப்படிங்கிறதுனால நித்யா தி நிச்சயம் முக்கியம்னு சொல்லலாம் சகலஞ்சாய் நானாவாக தீது செய்த்தால் திருசியம் போல தோன்றும் சாதிவே அவை அனைத்தும் சகல கற்பனைவுமற்ற போதவானந்த உண்மை பூரண பிரம்மே யாம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது யாது இது சகல ஞாலம் என்பதாய் யாது எந்த ஒரு வஸ்து இது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பொருளாகவும் சகல ஞாலம் என்பதாய் இது ஈரல் பதினாலு லோங்களாக காணப்படுகிறது என்பதாய் நானாவாக அநேகமாக இருசை அஞ்ஞானத்தால் திருசியம் போல தோன்றும் துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தினாலே தனக்கு அந்நியமாக ஒரு பதார் இருப்பது போல காணப்படும் சாதி சத்துகோணனுடைய சிசியனே அவை அனைத்தும் இந்த நாமரக பிரபஞ்சம் அனைத்துமே சகல கற்பனையும் அற்ற எந்தவிதமான பொய்பொருளும் இல்லாத போத ஆனந்த உண்மை பூரண பிரமேயாம் சச்சித் ஆனந்தமாக விளங்கக்கூடிய பூரண ப்ரமம் சத்துவ சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணம் இது அஞ்சி சொன்ன உடனே முடிவு இலக்கணமாகும் ஆனந்தம் மட்டும் சொன்னால் பார்க்காது அப்போ அந்த ஆனந்தம் எங்கேயோ ஒரு முறை இருக்கலாம் அப்படின்னு வரும் இதனால் நித்தியம்னு சொல்லணும் அந்த ஆனந்தம் ஒரு காலத்தில் இருந்து போகுதோ அப்படின்னு கேள்விக்கு இல்லை நித்தியமாக ஒன்று அது நித்தியம்னு சொன்னாக்க பரிச்சு மாதிரி நித்தியமாக இருக்காது அதுதான் பூரணமாக இருக்குங்கிறது சொல்லணும் அதனால தான் இந்த அஞ்சு சொன்னோமுன்னா இது மறுக்க முடியாத இலக்கணம்னு பேரும் மாயக்கு இலக்கணம் மாயை மாயா பரபஞ்சத்துக்கும் அது ரெண்டும் சேரும்போது அதில் இதில் கலந்துக்கிறது அதில் இது வரும் இதில் இருந்து அதிபரும் அது அந்நிய வித்தியாசம்னு பேர் அப்படி இருக்கிறதுனால போதவானந்த உண்மை பூரண பிரமேயாம் ஆக இந்த பாவனையெல்லாம் வரணும் அதை முன்ன சொல்லியிருக்கு ஈஸ்வரானு கிரகம் அப்புறம் சாஸ்திர அனுக்கிரகம் குரு அனுக்கிரகம் அந்த கண்ணானு கிரகம் நாலும் தேவைப்படும் ஈஸ்வரனுக்கிரகம் எவ்வளோக்கு அவ்வளோ வருதோ அவ்வளோக்கு இந்த மூணும் வசியம் ஆகிடும் அது குறைவாக இருக்கிறதா இதெல்லாம் சரியாக வர்றதில்லை ஈஸ்வரானுக்கிரகம்னால் என்ன அர்த்தம் சூழ்நிலை உண்டாக்கும் சிரமணம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதான் ஈஸ்வரம் பேர் அது யாராக இருக்கற வாய்ப்பு இருக்கோ ஈஸ்வரன் இருக்குன்னு அர்த்தம் நம்ம தோர்ஷம் பாருங்கள் வந்துக்கிட்டு இருந்தார் வார்த்தை வர அண்ணா அந்த சாஸ்திரத்தை எது சொல்லுதோ அதோடய தாற்பனை விளங்கணும் தார்ப்பரை விளங்குறதே இல்லை சில நிறைய படிப்பாங்க கருத்து விளங்குறதே இல்லை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் ஒரு கருத்து இருக்கார் ஆடி மாஞ்சு மாதிரி இப்போதிக்கு போயிடுவாங்க அதெல்லாம் சாஸ்திர அனுகிறங்களே அர்த்தம் சரி குரு அனுகிரகம் குரு அனுகிரகம்னு சொன்னால் குருவினுடைய பிரியதி அவருடைய அன்பு இருந்து இருக்குமே ஆனால் இந்த சாஸ்திரத்தை கிரகிக்க முடியும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மனசை தங்கும் அந்த அளவுக்கு இருக்காது குரு அனுகிரகம் பேர் சரி அந்த கணவன் அனுகிரம என்ன அர்த்தம் சாஸ்திர பிற அணுகிர இது கூட கருத்து விளங்கலாம் அந்த கண்ணு சம்மதிக்கிறது இல்லை அது சா அது அந்த கடை கிருபி இல்லையா அரசு சாமிநாள் சொன்னார் இல்லை சம்மதிக்க மாட்டேங்குதே என்ன பண்ணுங்க ஓ நான் பரம சொல்வன் நான் அதனால் சசியானந்தபுரமும் இன்னும் ஒத்துக்கிறவமில்லை சொல்கிறவில ஏற்றுக்கிறோம் ஆனால் மனசு வந்து அது ஒத்துக்கறதில்லை அபியாசத்துக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது அது சம்மதிக்கணும் அது அபியாசம் பண்ணி முழுநிலை அறைய ஒரு காலம் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப சொல்றதுக்கு மன சம்மதிக்கணும் இது ஏன்னு சொல்லிக்கிட்டு சும்மா ரொம்ப இருக்குது ஊர்வம் பேசினாலும் நல்லாயிருக்குமேனு போகல இது அந்த கணக்குரிய பேர் ஆக சாஸ்திரம் சொல்லப்பட்ட கருத்துக்களை கருத்து விளங்கணும்னா விளங்கிச்சு என்ன அந்த சாஸ்திர அலங்காரம் இருக்குது அது குரு முகமாக நாம் கேட்டு சந்தேக விரதம் எல்லாம் போக்கிட்டோம்னாக்கா குரு எனக்குறமா இருக்குது அங்கே இருக்குது சந்தேக விரதத்தை போக்குறதுக்கு குரு தான் வெறும் சாஸ்திரம் போக்காது ஆனால் சந்தேக ஒரு குருவாக இருக்குமே அது மனசில் வாங்கும் சக்தி குரு எனக்குறதுக்கு இருக்குன்னு அர்த்தம் இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அந்த மனது சம்மதிக்கணும் இந்த அத்வைதம் நல்லாதான் இருக்கு எதுக்கு இதெல்லாம் இப்போ என்னத்துக்கு கடைசி காலத்தில் பார்த்துக்குமே அப்படின்னு சொன்னாக்கா அங்கே சம்மதிக்கலாம் அர்த்தம் சரி நமக்கு எதுக்கு இந்த அத்யுதம் ஏதோ ராம ராமாக கோவந்தான் சொல்லிட்டு போகாமே அரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போகிற விட்டுட்டு இது எதுக்கு நமக்கு அப்படின்னா சம்மதிமில்லை அது அந்த கணக்கு சம்மதிக்கலை ஆ ஆ ஆ மூணு கிரும்பு இருந்தாலும் கூட மனம் சம்மதிச்சாதான் அபியாசம் பண்ண முடியாது அதுக்காக சொல்லுது அபியாசம் பண்ணலைன்னா அனுபூத்து வராது சந்தேகத்தை நீக்கிறது தான் குருவனுடைய கடமை அது குரு எனக்கு சந்தேகம் நீக்கிட்டு ஆரம்பிச்சோம்னா மனசு ஏற்றுக்குது சந்தேவ் இல்லையா தான் அபியாசம் பண்ண மறுக்கும் அதான் அந்த காலக்கு இருப்போம் இது நாலு கிருவைகளுக்கு விளக்கிறது தான் எப்படி சொல்லுங்க உண்மை பூரண பிரம்மியம் நம்முடைய தான மண்ணின் காரிய மகன கும்பம் அனகனே மண்ணேயன்றி அற்பமும் பின்னமல்ல வினை விடிற்கும்ப ரூபம் வீங்கிய மண்ணின் ரூபம் தனையலால் வேறதாக தானிலா தன்மையாலே இருநூத்தி அறுபத்தி மூணாவது பாட்டு உதாரணமாக உதாரணக்காரி சொல்றார் கனமுடைத்தான மண்ணின் மண்ணோ கனமானது இரலை அதன் காரியமோ கும்பம் கடம் அனக நீ பாவற்ற சிஷனே மண்ணே என்று அற்பமும் பின்னமில்லை மண்ணிலே செய்யப்பட்ட பொருள் அனைத்து மண்ணு தான் ஆனாலும் காரியமான பிறகு மண்ணை மறந்துடுறோம் காரியத்தை பார்க்குறோம் காரியமாக பார்த்தாலும் கூட மண்ணே தான் வச்சு விவரம் பண்ணுற மொழியை அந்த கடமைங்களை சொல்லு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க இந்த சட்டியில் தண்ணி வச்சுக்கிறோம் குழம்பு காய்ச்சிக்கிறோம் வெந்நீர் போகிற எல்லாம் செய்கிறோம் அது சட்டின்னு பேர் அப்போ ஒழிஞ்சு போச்சா மண்ணுன்னு சொல்கிறோம் அப்போ தான் அப்போ தான் மண் ஞானம் ஒன்று அப்போது வெந்நீர் போடுறது குழம்பு தூக்கி போடுறது மண்ணு இல்லையாப்போ மண்ணையே தான் செய் எல்லாம் செய்கிறோம் ஆனாலும் மண்ணுன்னு அப்போ சொல்கிறதே இல்லை அதுதான் மயக்கம் நாமரத்துக்கு நான் மயக்கம் உண்மையில் விசாரணை பண்ணி பார்த்தா நாமரபு மக்களும் பொருளை எங்கே ஓட்டிய சட்டின்னு ஒரு எதிரியாக ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த ரோபம் இருக்கு அது மண்ணே தான் அந்த மாதிரி தோற்றதே ஒழியா வேறு கிடையாது காலையில் நீராக தோற்ற மாதிரி இருந்தேன் ஆனால் அந்த மண் இருக்குது இது வந்து சாதாரண காரணம் அது கடம் இருக்கு விசேஷம் இது சாமானிய விசேஷம் விசேஷம் சொல் மாத்திரம் விசேஷம் செய்யலை கிடையாது பொ கிடையாது சொல் மா திறந்தான் அதனால சொன்னில் அவ்வியத்தமே வியத்தமாக ஆயிடில் பாவ நாம் பாவ நாமரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம் ஜீவபேத கற்பிதங்களை மறந்துனே சிம்மயம் ஆவா என்ன என்ன அதனால் அந்த குடம் நசிப்பது நாவால் தான் மிக மண்ணில் அவ்வியத்தையுமே உயர்த்தமா விவரத்துட வேண்டியில் நாவும் குடமெம்பர் அக்கூடம் நசிப்பது நாவல் உடஞ்சி போச்சேன்னா சட்டி போச்சேங்கிறேன் அப்போ தான் சட்டி போச்சான் அப்படி சட்டி இருந்து தான் அப்போவும் மண்ணுதான் இப்போது மண்ணு தான் எவ்வளோ வேடிக்கை இருக்கு அவ்வளோ மயக்கிறதுக்கு பாருங்க அதே போல் தான் பிரபஞ்சமும் பிரபஞ்சமானது மாயை தான் எல்லாம் மாயை தான் லைட்டு மாயை தான் மேய்க்கு சொல்லும் மாயை செயலும் மாய நம்ம அப்படி சொல்கிறது இல்லை இப்போ இது லைட்டு இது மைக்கு நான் கரெக்டா பொப்த்தா நான் இந்த குருக்கார ஜாதி காரணம் இந்த விவகாரம் பண்ணுறோம் விஷால இஷ்டைக்கு மாயை தவறு வேறு கிடையாது அது சொல்கிறார் எங்கும் சிவமொழி இல்லை அவன் தண்ணானை அங்கம் திறள் கருவியானவமாம் பொங்குமெருள் மை செய்த மாயை மாயை வினை மற்றும் பொய் பொய் பொய் ஒய் பொய் பொய் பொய் அப்படிங்கிறார் ஏழு போய் சொல்கிறார் ஏழு ஏழு விதமாக சொல்லி ஏழு போய் சொல்கிறார் எல்லாம் பிரம்மந்தான் இல்லை அவன்ட்டான் நான் இந்த பிரம்மத்தாஜ் ஆணையில் சொல்கிறேன் பொங்கு மெருள் மை மை செய்த மாயை மாயவினை மட்டனைத்தும் பொய் பொய் பொய் பொய் பொய் பொய் என்ன அதனால இது ஒரு பெரிய மயக்கம் இதுதான் மயக்கம் இந்த மயக்கத்தை போகிறது தான் விசாரம் சொல்லப்படுது சட்டி அப்படிங்கிறதே இல்லை ஒரு நாக்கு நாக்குனால சொல்கிறோம் அது தட்டி இல்லையனு சொல்கிறது நாக்கு தான் அதில் நாக்கு தான் சொல் மாத்திரம் தான் வாஸ்தவா மண்ணே தான் விவரம் அதே போல் பிரமத்தை பிரம்மத்தில் தான் இந்த விவகாரம் நடக்குது பிரம்மத்துக்கு தான் இந்த நான் பந்தப்பட்டவன் நான் விடுபட்டவன் சொல்கிறது பிரம்மவாரம் தான் சதனத்தன்மை அவரு உண்டு இதுக்கு சதனத்தன்மை கிடையாது இருந்தாலும் சம்பந்தத்தினால அந்யூனத்தியாசனால் நான் பிறந்தேன் நான் சாகப்போகிறேன் இது பிறந்தேதி நேற்று நான் தேதி சாக போகிற ஜோசிக்கா சொல்லிவிட்டார் அதான் சாக போகிறேன்னு சரிவரத்த மேலே தான் பார்க்குறேன் வழியாக ஆத்மாரை பார்க்கறது இப்படி ஒரு மயக்கம் பெரிய மயக்கம் இதுதான் மய மயக்கம் இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறதுன்னா அதை மிகவும் நுண்மை புந்தியாக நான் ஐசூட்சமாக விசாரணை பண்ணத்தான் முடியும் வழியாக வேறு முடியாதுன்னு சொல்கிறேன் அதனால்தான் ஞானி அதானே மேற்பட்டார் மண்ணின் காரியமான கும்பம் அணவனே மண்ணேயன்றி அற்பமும் பின்னம் அல்ல வினுவடியில் விசாரித்து பார்க்கும் கும்பரூபம் வீங்கிய மண்ணின் ரூபம் விரிவடைந்த மண் சிறலையா இருக்கும் போது உடலையானது இப்ப என்ன விரும்பி போய்விடா வித்தியாசம் மண்ணின் ரூபம் தனையலால் அந்த ரூபத்தை அல்லாமல் வேறதாக தான் இலாத்தன்மையாலே அது கிடையாது மண்ணு கண்ணிமா இல்லாதன்மையினாலே அது வெறும் கற்பிதந்தான் தோற்ற மாத்திரம் தான் சொல்லலாம் இது ஒரு மண்ணை அன்றி வேறதாய் கடத்தை காட்ட ஒரு அனுசா மர்த்தனில்லை உலகினேல் அவனால் கொம்பம் கருதனா மோகத்தாலே கற்பிதம் பொய்யே மற்றும் உண்மை அறுபத்தி நாலாவது பாட்டு அதுதான் இங்கே வளர்க்கிறார் விறுவுரு மண்ணையின்றி வேறதாய் கடத்தை காட்ட ஒருவரும் சமர்த்தர் இல்லை உச்சாரதிஷ்டிக்கு யாருமே சொல்ல முடியும் அவசாரதிஷ்டிக்கு கடமும் சொல்லலாம் உலகின் நீல் யாருமே சமர்த்தம் இல்லை அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினால் கும்பம் அந்த கடமானது கருவேணா மோகத்தாலே சிந்திக்க முடியாத ஒரு மயக்கம் அணிவச்சு என்னது பாருங்க கற்பிதம் வெறும் தோற்றம் பொய்யே இது துச்ச திருப்பில் மித்தா திருப்ப மருவிய அதுதான் பொருந்தியாவது அதாவது கடமானது நாம் மாத்திரமே நாம் மாத்திரம்தான் மண்ணிய உண்மை அது மண்ணு தான் மூணு காலத்திற்குடிய கடன் இடைக்காலத்தில் வந்து போகுது இடைக்கால வந்து போகிறது மண்ணு தான் இருக்குது மூணு காலம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு வினோதமான மயக்கம்தான் மாயின் சாமர்த்தியன் மகாமாயி எதுவும் செய்யாத வருஷத்தில் வரும் அது என்ன தான் செய்யாது முடத்தலைக்கு முழங்காலம் முடித்து போடுது ம் அவன் என்ன பண்ணுறது நல்லவனாக இருப்பான் அவனுக்கு அபகிருத்தி வரும் கெட்டவனாக இருப்பான் அவன் சோபகரித்துக்கிட்டு வரும் புகழ்வான் ம் அவன் சரிதான் அக்கரமன் தான் அவனுக்கு புகழ்ச்சி கொண்டார் நல்லவன்தான் இருப்பான் அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கடையில் அனுப்பிச்சேர்த்து போகுது காரணம் என்ன புண்ணியம் பார்த்துக்கிட்டால் அப்படி சாமர்த்தியும் அந்த மாய்க்கு உண்டு புண்ணியம் இருந்தாக்கா அது வராது அது பா புண்ணியங்களுக்கிடையே ஒரு பாவம் செயல்படுது அது மயின் சாமர்த்தியம் பாவங்களிடையே ஒரு புண்ணியம் செயல்படுது அந்த கெட்டவனுக்கு ஒரு நல்ல கீர்த்தி உண்டாகுது இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் இந்த மாய கிருத்தி அவர்கள் நான் அது ஒரு விதமான பரிணாமமாக எத்தனை பரிணாமம் பாருங்கள் ம் பற்றிய நீதியே போல் சத்திய பிரமத்த தோற்று காரி ஏமனைத்தும் துகளிலா பிரமேயாம் ஏற்றிய பிரமல்லால் எவ்வளவும் வேறே இல்லை ஏற்றமாய் உஷா விளங்கும் திகழ்வது பிரமந்தானேங் தரத்தஞ்சால் பாட்டு நாட்டாந்தில் போய்த்து காற்றார் சாற்றிய நீதியே போல் முன் பாடல் ரெண்டு பாடல்களை விளக்கம் சொன்னது போல சத்திய பிரமத்தின்கண் திருகாலங்களும் ஒரே மாதிரி இருக்குது அந்த பிரமத்தினிடத்தில் தோற்று காரியம் அனைத்தும் காணப்படுகின்ற காரியங்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் மிஸ்ர காரியம் எல்லா செயல்களும் துகளிலா பிரவமேயாம் அதனால் கூட்டமில்லா பிரமந்தான் சினிமா தேர்டில் காணப்படும் காட்சிகள் எல்லாம் திறதான் திரைக்கன்னியமாக இல்லாது ஆனால் திரை வேறு காட்சிகள் வேறு அப்படின்னு விவகாரத்தை சொன்னாலும் கூட ஒரு பதார்த்தமாக இருந்தால் ரெண்டாக சொல்லலாம் பதார்த்தம் இல்லாதனால ரெண்டு அல்ல அதான் ரெண்டு அல்ல அத்தியதும் பேரும் அத்தியத்துலேயே தான் ரகசியம் ஒரு பதார்த்தம் உண்டு ஒரு பதார்த்தம் மித்தை மித்தியா பதார்த்தம் தோற்றம் இருந்தாலும் கூட அதுக்கு இருப்புத்தன்மை இல்லை சத்தியத்தன்மை இல்லை அதனால் பொருள் அல்ல அது ரெண்டல்ல வர அதுதான் அல்ல இவ அதேதும் பெயர் துவைதம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு ரெண்டுன்னா என்ன இருக்கும் எவன் பார்க்க அவனும் சத்தியம் பார்க்கப்படும் பொருளாகிய பிரபஞ்சமும் சத்தியம் அதான் துவைதம் ரெண்டும் சத்தியம் தான் ரெண்டு சத்தியம் இங்கே ஒன்று தான் சத்தியமாக சொல்வது மொத்தன்னு பொய்யா சொல்லுறது ஏயா அவங்க சொல்ல மாதிரி நீங்களும் சொல்லிட்டு சத்தியத்துக்கு இலக்கணம் புறம்பாக சொல்கிறாங்க அவங்க சத்தியம்னா மூணு காலத்து இருக்கிற சத்தியம் அப்போது மூணு காலத்தில் இருந்தால் சத்தியம் ஏற்றுக்கலாம் பிரபஞ்சம் இல்லையா மூணு காலத்தில் அழிவு அறிவுல எது இருக்குது திஷ்டர் சுபாவடையர் கண்டு கொண்டு இருக்கும்போது அழியன் சுபா சுபாமுடைய எது மூணு காலத்து இருக்குமா அப்போ எப்படி சத்தியமனை ஏற்றுக்கிறது அதனால் மூணு காலத்தில் அறிய அழியக்கூடிய அல்லது அறியக்கூடிய இது அழியம்பு தான் அறியக்கூடிய பொருள் இருக்குது அறிவு அது மூணு காலத்தில் மாறாமல் மாறாத ஒரு இடத்துல மாடும் தன்மை இருந்தால் அவர் ரெண்டு ஆச்சு இல்லை அந்த ரெண்டு மாறும் தன்மை உள்ளது எது அது எப்படி சத்தியமாகும் திரிகாலம் அபாத்தியமாக இருப்போம் சத்துன்னு பேர் மூன்று காலத்திலையும் மாறாம பொய்ய நிச்சயிக்கப்படாமல் இருக்கிறது சத்துன்னு பேர் அப்போ இந்த இலக்கணத்துக்கு பரம்பரில் பேசுகிறாங்க இந்த துவேதம்னு பேர் சத்தியம் இருந்தால் மூணு காலம் கெடாமல் இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஆத்மா கெடாமல் இருக்குது அவன் சொல்கிறான் நான் சின்ன பையனாக இருந்தேன் பெரிய பையனாக இருந்தேன் கிழவன் ஆகிட்டான் நான் வந்து ஒரே இருக்குது சைரே மாறிக்கிட்டே இருக்கு ஊர் மாறுது அந்த காலத்தில் இந்த ஊரில் அவனு கிடந்து பெரிய ஊராக போச்சேன் அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் மாறுது ஏன் மாறில் நான் சின்ன சில பார்த்துருக்கேன் இப்போ என்ன இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சேன் அப்படிங்கிறாங்க அதனால் இலக்கணம் என்னான்னா சத்து அப்படின்னு சொன்னால் மூணு காலத்தில் ஒரே இருந்தால் சத்து மூணு காலத்தில் மாறிட்டு சத்தினை எவ்வளோ ஒத்துக்க முடியும் அவங்க அதான் மயக்கம் பேர் மைன் சாமர்த்தியம் காட்டுறாங்க ரெண்டு சக்தியும் இருக்க முடியாது அதனால தான் ஒன்று பொய் ஒன்று மித்தை இத்தை சொல்லக்கூடிய அதில் ஒன்று தான் சத்தியம் அது ஆத்மா இல்லை எங்கே மாறுது ஆமாம் மற்ற இதெல்லாம் மாறுது அத்தனையும் மாறுது இதனால்தான் ரெண்டு சத்தியும் ஏற்றுக்கிறது இல்லை அத்தியத்தில் ஒரு சக்தியை ஏற்றுக்கிறோம் ஒரு சத்தியை மித்தியங்கிறோம் ஒன் அந்த கண்ண சம்மதம் இல்லை அவங்களுக்கு அது பாவ கரமம் அப்படி கணவரால் கற்பித்த மகனாலம் தினையோளா வேணும் வேறாய் இகழும் மேல் உழைப்போர்க்கெல்லாம் அனகமோகாந்தகாரம் அற்பமும் அகலவில்லை அணையவர் சொல்வதெல்லாம் அசத்தியம் தீழ்வோ சொற்போல் தளத்தாளப்படல சொல்றார் கண வர ப்ரமம் அல்லால் கணமெல்லாம் கெட்டி நார்த்தம் இல்லை எங்கு நேர்ந்தது அர்த்தம் வியாபமா இருக்கின்ற ப்ரமம் அல்லாமல் கற்பித்தமான ஞானம் திணையளவு எண்ணம் வேறாய் திகழும் என்று உறைப்போர்க்கெல்லாம் இந்த கற்பிதமான எண்ணம் இந்த பிரம்மத்துக்கு என்ன கொஞ்சமாவது இருக்குன்னு சொல்ல சொல்ல முடியும் சினிமா தேவை வச்சுக்கலாம் சொப்பனம் இதை ரெண்டு திட்டாந்தம் தான் இந்த நவீன காலத்து சினிமா தேவை திட்டாந்தம் எந்த காலத்துக்கும் சொப்பன திட்டாந்தம் பொருந்தும் இது ஒரு காலத்து ஞானம் போயிடும் இது சொல்ல முடியாது சொப்பன தேட்டை எப்போ உண்டு ஈசில நாளைக்கா அங்கீகாரப்பட்டது இது ஜன அங்கீகாரப்பட்டது அதனால திணையலை வேணும் வேற திகழும் என்று ஒரே போர்க்கெல்லாம் அனக பாமன்ற சித்தியனே மோக அந்தகாரம் அற்பம் அகலவில்லை மயக்கம்னு சொல்லக்கூடிய இருட்டு போகவே இல்லை மயக்கம் தான் மயக்கத்தில் விடுபட மாட்டேங்கிறாங்க அந்தகாரம் இருட்டு அற்பமும் சீருந்து கூட போகலை அனைவர் சொல்வதெல்லாம் அப்படிப்பட்டவர் சொல்வதெல்லாம் அசத்தியம் பொய்யே தான் அது அது எது போல் தூயில் ஓர் சொல் போல் தூங்கிட்டு வளருவான் வளரலாம் வர அடிக்க அடிக்க அடிக்க அப்படியம்மா அவனுக்கு ஒன்றும் புரியுறதில்லை உலகல் மட்டும் உண்டு ஏன் புத்தப்படுத்தி வளருவாங்க கேட்குற கேளனுக்கு தெரியும் அவனுக்கும் தெரியாது கேளை இருந்தேன் நானும் சொன்னேன் அப்படிம்மா நானாக சொன்னேன் அப்படியே அப்படிம்மா அதான் தூங்குவோர் சொல் போல் என்ன சொப்பனத்தில் பயந்துக்கிட்டே பேசுவாங்க இது போய் மா மன்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒன்றுமே புரியாது நல்லா பேச்சு வரும் சொப்பன காலத்தில் வரக்கூடிய உள்ளே இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியே இன்னும் வெளிப்பாடாது கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதனால் அத்தையவர்கள் சொல்வது எல்லாம் அசத்தியம் பொய்யே அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் தூய்வோர் சொல் போல் தூங்கு காலத்தில் சொல்ல சொல் எப்படி அவளுக்கு புரியாது அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படி போல வேணும் ஜெகமனை பிரம்மே என்று அதிசயும் சொல்வதாலே திருசெயம் ஜகமனைத்தும் உதய மத்தமனமின்றி ஒளிர்ந்திடும் பிரம்மேயாம் இல்லை இருநூத்தி அறுபத்தி ஏழாவது இப்போது ஜெகத் மித்யாத்திய நிச்சயத்தை பற்றி சொல்லிட்டு வருவார் இந்த மித்தியார்த்தம் விசாரினால் வர்றதே ஒழிய மந்திர தந்திரங்கள்லாம் வர்றதில்லை விசாரந்தான் பிரதானம் நடந்து அடுங்கால் நேரத்தில் அபியாசம் பண்ணணும் சிரவணம் நித்தியாதம் தான் பிரதானம் ஜகத் மித்யாத்திய நிச்சயத்துக்கு அதுக்கு மனது சம்மதிக்கணும்னா முதல்ல சிரவணம் மரணத்தை தீவிரமானது அது சம்மதிக்கும் என்னால் சம்மதிக்காது அது மிக நிலை படிப்படியாக அதனால் நாமரூபத்தை நீக்கி நீக்கி பார்த்து அதிஷ்டானம் சச்சிதானந்தபுரமும் தான் இருக்குதுங்கிற அபியாச பலம் இருக்கே அது ஜாதி முத்தியாத்துக்கு ஏதுவாக தான் சத்து சித்தானந்தோண்டு மதே நாம ஊருவம் சகமாக இருக்க எனில் தோற்றா இவ்வீரண்டும் மறுக்கெள்வாரும் பின் இரண்டும் மரிசேகம் என்று உரைத்தவாரோம் அப்படின்னார் சத்து சித்தானந்தம் நாமரூபம் அஞ்சு சேர்ந்த பிரபஞ்சமன் பேர் அது நாமரூபத்தை நீக்கி சத்தியானந்த பார்க்கணும் மைக் மைக் இருக்கிறது மைக்கு விளங்கிறது மைக் அந்த நாமம் ரூபம் மைக்கு இருக்கிறது விளங்குறது இன்பமாக இருக்கிறது அனுகூல பதார்த்தமாக இருந்தால் இன்பமாக இருக்கும் பிரதிகூல பதார்த்தமாக வெறுப்பாக இருக்கும் அதனால் எது நமக்கு அனுகூலம் இருக்கும் அதை வச்சுக்கணும் பெருதூலம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது பெருதகூலம் வெறுப்பாக இருக்கும் அதே வச்சுக்கூடாது உத்தியாசமேட்டணும் அனுகூலம் தான் வச்சுக்கணும் பாம்பு இருக்குது பாம்பு பிரதகூலம் அப்போ அந்த பிரதிகூலத்தை நீக்கணுமா அர்த்தம் பிரதூலம் நீக்கணும் அனுகூலம் பதார்த்தமாக இருந்தாலும் கூட பாம்புங்கிற விஷத்தன்மை அப்புறம் சச்சாலந்தான் மிஞ்சி இருக்குது அனுகூலத்தை நீக்கணும் பிரதுகூலத்தை நீக்கணும் அப்படின்னு பாவனை பண்ணிக்கணும் பிரதுகூலத்தை விழுறதுனாலே அது நீக்கம் அனுகூலத்தை கொள்ளதுனால நீக்கம் அது கொள்ளதுனாலே நமக்கு அனுகலம் அதனால் இந்த ஒரு பாவனையை வைத்துக்கொண்டு சச்சிதானந்தம் நாம ரூபம் கிரியை அதான் கிரியதை இங்கே அனுகூல பிரதிகூலம் வந்து சேர்த்துக்கணும் அனுகூல கிரியை இல்லை பிரதுகூல கிரியை ரெண்டும் எதாவது வச்சுக்கலாம் இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் அபியாதம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு தேர் மித்தியா துணிச்சு உண்டாங்க வேறு வழி கிடையாது தான் ஆனன்மா காரகத்தின் விவகாரம் என்று ஆன்மா ஆன்மா காரவர்த்தியின் பிரபாகம்னு பேர் எல்லாத்துலேயும் பார்க்கணும் அப்படி அப்படியே அபியாத பலமாச்சுன்னு சொன்னாக்கா பார்க்கும் போதெல்லாம் நாமருபத்தை நீக்கியே பார்த்துடும் மனசு நாமருப்பித்தை அதிர்ச்சாலந்தான் சத்தியம்னு வந்துடும் இது உபாயமே தான் என்று சொல்லப்படுது அதனால் பொருள் இன்பம் வடிவந்தான் நிச்சயிக்கிறது அனுகூலக்கிரியே பிரியது கோலக்கிரியை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா பொருள்களையும் சுகம் தான் தோணும் இல்லை வெறுவனே சச்சித்தாலந்தம் நாமத்தமே பிரச்சனை உண்டாது ஏயா எல்லாம் இருக்குது அது சின்பம் மெங்கையாக இருக்குது தும்பந்தான் இருக்க முடியும்பாங்க பாம்பு இருக்குது அது நீக்கிறதுனால நம்ம சும்பம் அடித்து கொடுறதுனாலயே துரத்துறனாலேயோ துணும் இன்பம் வருதுல்ல அப்போ பாம்பு மூலமாக தான் இன்பம் வருது அதனால் அங்கே இன்பம் இருக்குது அப்படிங்கிறது அனுகூலம் இருக்குது காப்பி டீ எல்லாம் நமக்கு அனுகூலமானதான் சரி குடிச்சிக்கோங்க அது இன்பம் காப்பியெல்லாம் இன்பம்தான் காப்பியில் நாமத்தி இருபத்தி நீக்கிட்டால் அது காப்பி இருக்கிறது இவ்வளோக்கு இன்பம் இருக்கிறது அப்படிங்கிறது இது அபியாச பலம் அது ஒரு நாளாக வந்துடுது இல்லை சிறுணம் தீர்மானது அது போய் மழை சம்மதிக்கும் கீழ்வு படித்தா மேல பா பாலம் படிக்க முடியும் சிரவணத்திலையும் மரணத்திலையும் தீவிரமானாக்கா பாசாகிட்டா அதில் போகலாம் போக முடியாது வலியுது அப்படியாதுங்க சொல்லணும் இந்த முறை அப்படிங்கிற கருத்து அதனால் பிரபஞ்சம் மித்தியாத்துவ நிச்சயத்தில் எந்த ஒரு பாட்டில் சொல்கிறார் திரு பிரமானும் காட்டுறார் இதுவனும் ஜகமனைத்தும் சுட்டி அறியக்கூடிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரமமே ஒரே பிரம்ம்தான் நான் அவரை பற்றி நீக்கிட்ட ஒன்றும் இந்த பிரகாரம் அதர்வன உபரிதத்தில் அதிசயமான வாக்கணும் அப்படின்னு ஒருத்திரி சொல்லப்பட்டிருக்கு எத்தனையோ அதை சொல்லியிருக்கு இது அதரவனத்தில் எடுத்துக்காட்டுற திதமதாய் சொல்வதாலே உறுதியாக கூறப்படுவதனாலே திருசிய ஜகமனைத்தும் காணப்படும் பிரபஞ்சம் அனைத்தும் உதயம் அத்தமனமின்றி உற்பத்தி நாசமில்லாமல் ஒளி ஒளிர்ந்திடும் பிரவமியாம் பிரவம் உதியமணம் இல்லாதது அதனால் அது பிரவமே தான் மண்லே சட்டி செய்கிறாங்க சட்டியன்னு விவகாரம் பண்ணாலும் கூட நாவரபம் தோட்டினாலும் கூட சட் தான் அப்படிங்கிற மாதிரி காணல் ஜலமாக தோட்டினாலும் கூட காணல் தான் அது ஜலம் அல்ல இப்படி ஒரு விசாரத்தினால் வரக்கூடிய இந்த நிச்சயம் ஞானம் ஒன்று பேரும் ராம் சுகதாஸ் எழுதியிருக்காரு சுகம் நீங்க படிச்சீங்களா உண்மையான சுகம் என்ன எழுதிருக்கார சொல்றதெல்லாம் துக்கம் இருக்கு கலப்பு இருக்கு எல்லாம் பேரையும் எழுதிபட்டு கண்டிப்பா உண்மையான சுகத்தை அடைகள் முடிச்சிடறாரு இது என்ன உண்மையான அதுவும் சொல்லலையே ஒண்ணு பதமுத்தி அடையுங்கள் இல்லை கையெழுமுத்தி அடையுங்கள் இல்லை பகவான் தீடு வரையும் அதுவும் சொல்ல இப்படி முடிச்ச என்ன இப்படி முடிக்கிற அவரது எல்லாம் கடிதிகளை கொண்டு போய் ஒன்றுமதாய் சொல்வதாலே திருசியா ஜகமனைத்தும் உதயம் அத்தமனம் இன்றி ஒளிர்ந்திடும் பிரமேயாம் விலகி கொண்டிருக்க பிரம ஒன்று தான் சதோதியம் உற்பத்தி நாசம் இல்லாதது அப்படிங்கிறது கணமதா மதிஷ்டானத்தில் கற்பிதமானயாவும் வினுவில அதிஷ்டானத்தை விட்டு வேறு உருவம் ஆகா தனகவாதலினால் ஞாலம் அகிலமும் பிரம்மென்று சொனவதிமேயம் சொற்பமும் வேறாகாதே தருவத்தி ரெண்டாவது பாட்டு மீண்டும் சொல்ற கணமதாம் அதிஷ்டானத்திற்கற்பிதமானயாவும் உறுதியாக இருக்கின்ற அதிஷ்டானம் அதிஷ்டானம்னால் கற்பிதத்திற்கு ஆதாரமாயும் கற்பிதம் தோற்ற காலத்தும் கற்பிதம் தோற்றாத காலத்தும் மாறாமல் இருக்கிறது பேர் மாறாமல் இருக்கு கணவதாம் அதிஷ்டானத்தில் யாவும் வினவில் விசாரித்து பார்க்கும் இடத்து அவஷ்டானத்தை விட்டு வேறு உருவமாகாது மண்ணிலே செய்யப்பட்ட பொம்மையானது மண்ணே அல்லாமல் அதில் மூக்கு கண்ணும் விகாரம் அதில் வெறு விகாரம் தான் கற்பனை தான் தோட்ட பாகமெல்லாம் மண்ணு தான் அப்படி போல பிரம்மத்தினர் தோட்டக்கூடிய ஆமரப்புகள் எல்லாம் பிரமே தான் ஆனா பாவமன்ற சிஷ்யனி அதனால் விருக்கின்ற காரணத்தினால் ஞாலம் அகிலமும் பிரம்மம் என்று இந்த உலகம் அனைத்தும் பிரமமே என்று சொன்ன சொன்ன அதிர்ஷ்டானமேயாம் இடைக்குறை அதே ஆயிஸ்டாக இருந்தால் கிடையாது சொற்பமும் வேறு ஆகாது ஆகுமா கொஞ்சம் கூட ஆகாது அதனால மண்ணில் செய்த பொம்மைகளெல்லாம் மண்ணே தான் தொட்டுக்காட்டு இது முக்கு இது கை இது தலை என்று சொல்லாம மண்ண்தான் தொற்று அதே போல் பைக்கும் மரம் வந்தால் லைட்டும் மரம் வந்தால் எல்லாம் மரமன் நீயும் மரம நானும் எல்லாம் மரம்தான் ஆனாலும் பாவனை அப்படி வெறும் சொல்லுமாதிரி இருந்தால் பார்த்தா அதனாலே சொன்ன கூடப்பட்ட அதிஷ்டானமேயாம் சொற்பமும் வேறாகாது சிறிது கூட வேறு இல்லதான் ஆனாலும் விசாரதிஷ்டி தான் புரியும் ஜகம் எது மெய்யமாக சத்திய <Sans> ே சத்திய பிரமத்திற்கு புகழ் பரி பூரணத்வம் போயிடும் வேதத்திற்கும் மிகவும் அப்பிரமாணத்துவம் மேவிடும் பரசிவர்க்கும் இகழ் அசத்தியத்வாதி இகழ் அசத்தியவாதித்துவம் எய்திடும் இது நன்றே இப்போது எதிர்மரியா சொல்றார் ஜெகம் இது மெய்யாகில் இந்த பிரபஞ்சம் சத்தியம் என்று ஒப்புக்கொள்வானால் சத்திய பிரம்மத்திற்கு புகழ் பரிபூர்ணத்துவம் போயிடும் அது பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது பரிபூர்ணம் சொல்லப்பட்டிருக்கு அது பெருக்கெல்லாம் பெருசாக இருக்குது தேச காலவசி பரிச்சேதமாக இருக்குது இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்னது பொய்யா போயிடும் போயிடும் பூர்ணத்தம் இல்லாமல் போயிடும் சரி அதைப்பட்டு சொல்லக்கூடிய வேதத்திற்கும் மிகவும் அப்பிரமாணத்துவம் ஏவிடும் வேத வாக்கியம் பொய்யா போயிடும் வேத வாக்கியம் பொய்யா போயிடும் பிரபஞ்சம் சத்தியம் பண்ணால் பிரபஞ்சம் ஆ சத்தியம் பண்ணால் இதெல்லாம் பொய்யா போயிடும் அப்போ வேதவாக்கம் இதில் பொய்யன்னு சொன்னால் எல்லாமே வேதவாக்கம் கூட போய் தான் போயிடும் நம்ப முடியாது அது மட்டும் இல்ல வேதத்தை சொல்ல பரசுவருக்கும் இகளை அசத்திய அசத்தியவாதித்துவம் ஏறிடும் அவரோட பொதுச்சன குற்றம் ஏற்படும் அவருக்கு திருவார்பணத்தில் அந்த நக்கீரன் தரிவிங்கிற பிராமணனுக்கு ஏழு எழுதி கொடுக்குறார் சிவபெருமான் அது காட்டும்போது பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டுன்னு எடுத்துட்டார் அதில் அவர் நக்கீரை பிடிக்கிட்டார் கிடையாது செயற்கை தான் செயற்கை இவனமே ஒழிய இயற்கை கிடையாதுன்றார் அதனால் பொருள் குற்றம் பணம் கொடுக்க முடியாண்டார் பொருட்கள் எடுக்க முடியாண்டான் அவன் போனார் அது தர்மிக் போய் சீக்கிரப்பினாங்கிட்டேன் முறையில எப்படி ஐயோ எனக்கு பணம் போச்சேன்னு சொல்லலை என்ன சொல்லார் சிறுமானே நீங்கள் எழுதி கொடுத்த ஓலையானது அங்கே அதை அழுத்திட்டான் சொற்குட்டம் பொருள் கூட்டம் இருக்குதுன்னு பொருள் குற்றம் உள்ள பாட்டு எழுதலாமா சரி நீ எழுதினது சரி ஈஸ்வரனே பொய் சொன்னாரன்னு பேரமாக இல்லையா உன்னுடைய வாக்குன்னே அப்படி நீங்களே பொய் சொன்னாக்க உங்களை எனக்கு பொருள் போச்சேன்னு கவலை இல்லை அவன் சொன்னதும் எனக்கு கவலை இல்லை அவமானப்படுத்துறதுன்னு கவலை இல்லை உங்களுடைய வாக்கு பொய்யா போச்சு உங்களுடைய வாக்கு பொய்யா போச்சுன்னா பொய் சொன்னால் சாமியை கும்பிடுவாங்களா சொல்லி அப்ப கிருத்தியா இல்லையா அதனால் நான் வருத்தப்படுறேன் ஒழிய வேறு கிடையாதுன்னு பேசாம இருந்துக்கிட்டான் அப்போ உடனே சிவலகத்து புலவர புலவராக வராது அதை வாதாரணத்தை போகிறோம் ஏன்னா அது இதை சொல்கிறது உங்கள் வாக்கு பொய்யா போச்சு ஏன்னா பொருள் போச்சேன்னு கவனம் இல்லைன்ட்டு எனக்கு போ அது பரவட்டால் பரவாயில்லை உங்கள் வாக்கு என்ன ஆகுது பொய்யா போச்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெய்வத்தன்மை எங்கே இருக்குது உங்களை யார் கும்பிடுவாங்க கும்பிடக்கூடிய தகுதி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்புறம் இதை விட என்ன சொல்றது அதே போலதான் இங்க சொல்றது அந்த ஈஸ்வரனுக்கு பரிசு வர்க்கும் இவள் அசத்தியத்துவம் ஏயிடும் அவர் பூச்சொன்னா இருந்தால் உள்ள உள்ளே ஒளியே வேறு கிடையாது அப்போ அந்த கும்பிட வேண்டிய அவசியம் பண்ணாரு பூ சொல்ல சாமியே போய் சொல்ல மனசினே நம்பறது ஜனங்கள் இப்போ சொல்ல பகவான் நம்புவாங்களா அதனால்தான் பிரம்மதேவனுக்கு கோயில்லாம் போச்சு போய் சொன்னதுனால தானே அது போய்ச்சிக்கிட்டார் அது கோயில் இல்லை மகாட்சி மெய் சொன்னார் அவருக்கு எல்லாம் கோயில் பெரிய பெரிய கோயில் இருக்குது அப்போ பொய் சாமிக்கு மரியாதை இல்லைன்னு அ கோயில் இல்லைன்னு தெரியும் அப்புறம் காலப்புறமே பொய் சொன்னாக்க என்ன பண்ணுறது யார் போய் சொல்றது அப்புறம் வேறுபேரும் ஒன்றே கே பிரமாணம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது என்ன பண்ண ஒன்றி சாதிவே குற்றம் ஒன்றும் சகித்திடார் மேலோர் யாரும் இது வீசன் மனத்தும் இசைந்த தன் ரதனால் என்னில் எதுவுமே அறிந்த வீசன் எவையுமே எண்ணில் இல்லை யாரிலும் நானும் இல்லை ஏகனா என்பதாலே எண்ணூற்றி எழுபதால் மேலே சொல்லப்பட்ட மூன்று குற்றங்கள் செத்து பண்ணக்கூடிய சிஷியனே மூன்று குற்றங்கள் அதாவது புகழ் பரிபூர்ணத்தும் போயிடும் பிரமம் அசத்தியம் சொன்னாங்க அப்புறம் பிரமாணத்துவம் போயிடுது ஈஸ்வர வாக்கியம் பொய் மூன்று குற்றங்கள் இந்த மூன்று குற்றங்கள் இருக்கும்போது மேல மேன் மக்கள் ஏற்றுக்குவாங்கள அதனால ஈது ஈசன் மனத்து விசைந்ததன் அன்று அவருக்கிற கானபிரமத்துக்கும் இது சம்மதம் இல்லை இல்லை அவற்றுக்க மாட்டார் அது பொய் மெய்யாதான் மெய் இருக்கும் அவர் சொன்ன வாக்கியம் பொய் ஆகாது கைதவங்களை சாத்திரம் சொல்லுமோ அண்ணா கையெழுத்துல கருணையார் இணையாளம் ஐயனே குருவே எவராக அனுபவித்தால் அன்றி செய்த கர்மங்கள் விடாவென்ற ஜென்ம சஞ்சிதமும் தூய ஞானத்தி சுடுமென்ற சுடுமென்ற வசனமும் துணிவது எப்படி நான் என்ன எப்படி முழுபின் முரணாக இருக்கு வேதம் போய் சொல்ல ஏற்றுக்கிறேன் ஆனாலும் சந்தேகம் இருக்குது முழுகின் முரண் அது ஏ கேட்குற கேள்வி கேட்கலாம் வேத பொயின்னு சொல்லக்கூடாது அப்படி கைதவங்களே சாத்திரம் சொல்லுமோ சொல்லாது அதனால் சந்தேகம் இருக்குது சந்தேகம் தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் இந்த மேலோர் யாவரும் யாரும் ஈது ஈசன் மனத்தும் இசைந்தது அன்று ஈஸ்வனும் சம்மதிக்க என்னில் ஏதுமே அறிந்த வீசன் சரோக்கிய நாகிருஷ்ணன் அவர் சாமான்யமாக விசேஷமாக அறியக்கூடிய இயல்பாக அறியக்கூடிய முயற்சி பண்ணாமல் அதாவது இந்த உஜ்ஞான யோகி யுக்தி யோகின்னு ரெண்டு விதம் யுக்தயோகின்னா இயல்பாகவே தெரியும் விஞ்ஞானி யோகின்னா சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கிறது அதுதான் ஞானிகள் சித்து புருஷர்கள் இவர்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க ஓ அப்படின்னா வந்துடும் அந்த காரணபருமத்தினுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஃபோன் டெல்ஃபோன் அங்கே ஃபோன்னா அதில் நம்ம இது வந்து இருக்க யோகி இயல்பாகவே தெரியும் இதுபோல் ஆகாயம் போல் ஆகாயமாக எங்கே யாகமாக இருக்குதுல்ல அதனால யுத்த யோகி காரணபுரமும் விஞ்ஞானிவெலாம் காரிபுரம் விஞ்ஞானிவிகள் அவர்களுக்கு சிந்தனை பண்ணும் போது தெரியும் ஏன்னா புராணங்களில் பார்த்துக்கோங்க அப்படியே ஞானதீட்டில் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சது அப்படி தான் கதை வரும் ஞானசீட் சேர்ந்த வரும் ஞானப் பார்வை அறிவுப்பார்வையில் பார்த்து தான் கண்டுபிடிக்கிறது என்ன அந்த காரணபிரமத்தோடு இணைச்சே உண்மை தெரிஞ்சுக்கிறது அது விஞ்ஞானியோகன்னு பேர் இது விசாரசாத்து வருது அதனாலே எவதுமே அறிந்த ஈசன் எவையுமே எண்ணில் இல்லை சரோஜினா ஈஸ்வரன் என்ன சொல்கிறார் எண்ணில் எதுவுமே கிடையாது நான் ஒரு பிரபஞ்சம் கொஞ்சம் கூட கிடையாது யாதிலும் நானும் இல்லை ஏகநாய் என்பதனாலே அந்த பொய்ப்புள்ள நானும் இல்லை மெய்ப்பொள்ள அதுவும் இல்லை இதனாலே எங்கள் இறந்தவனானாலே நான் அவன் சச்சியானந்த பரவான் என்று அந்த ஈஸ்வரவனுடைய உணர்வு இருக்கிறதுனால ஈஸ்வரன் எங்க இறந்தவரானதுனாலே அவர் சர்வோஜனாக இருக்கிறதுனால அது பொய்யாக போகிறதுக்கு நியாயமே இல்லை அதுவும் பிரேத்தனமின்றே செய்கிறதுனால நமக்கு மூச்சு காட்டு விற்றதும் கண்ணிமையை மூட மூடி திறக்கிறதும் முயற்சி நடக்கும் அப்படி போல் முயற்சி அவர் சாமானிய விசேஷமாக அறிகிறார் சர்வோஜத்தும் சர்வேஸ்வரத்தும் சர்வ கர சர்வ காரணத்துவம் சர்வாந்திரியத்தும் சொல்லக்கூடிய கல்யாணம் உள்ள இயல்பா இருக்கு சுபாசித்தமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிலோ வாக்கியம் பொய் சொல்ல முடியுமா சொல்ல பின்னரும் ஜகமையானால் பிரிவில் சொலித்தோன்ற வேண்டும் அணுமே தோன்றாத ஜகமனைத்தும் பார்க்கும்போது இலவே இல்லை பின்னிலா சொப்பனத்தில் பிறங்கு ஏ ஜ திரள் போல் இப்போது அனுபவதிஷ்டான் தான் கொடுக்கிறார் அனுபவடிவு பிரமாணான் பெரும் பின்னரும் மறுபடியும் ஜெகம் மெய்யானால் உன்னொரு யுக்தி சொல்லி என்றார் இந்த உலகமான சத்தியமாக இருக்குமே ஆனால் பிரிவிழா சொலுத்தியன்கண் தோன்ற வேண்டும் அப்போ சொலுத்திய அவசியில் நான் இருக்கிறேன் ஒன்று தெரியவில்லை சுமாய தூங்கினு இந்த உணர்வுலாம் இருக்கும்போது ஒன்றும் தெரியவில்லைன்னு வரப்படாதில்ல அவங்க உலகம் இருக்குன்னு ஒத்துக்கணுமா இல்லையா அப்போ ஒத்துக்கிறது இல்லை எதுவுமே தெரியலங்கிறான் இப்போ தெரியலன்னு செத்து போயிட்டான்னா செத்துவும் போகலை உணர்வு இருக்குது அப்போ ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்லும்போது நம்பருக்கும் ஒன்றும் இல்லாமல் தான் போயிடுச்சு உலகம் இல்லை தான் உலகம் உலகம் தெரியலன்னு சொல்லணும் அப்போ சொல்லலை அதனால் சுழத்தியன் அன்னது தோன்ற வேண்டும் தோன்றவில்லை அணுவுமே தோன்றாதத்தால் கொஞ்சம் கூட தெரியு சின்னதாக ஒரு உருவம் தோன்றுதால் அதுவும் கிடையாது எந்த உருவம் தோற்றுவதில்லை அணுப்பிரமாணம் கூட உருவம் கிடையாது பன்னியாக ஜெகம் அனைத்தும் செய்யப்பட்ட இந்த பரபஞ்சம் அனைத்தும் பார்க்கும் போது விசாரித்து பார்க்கும் இல்லை முழுமையாக இல்லை சுவாதிக பிராந்தி நிர்வாக பிராந்தியாக இருக்கிறது பின் இலா சொப்பனத்தில் பிறங்கிய ஜலத்திரல் போல் ஜக்கராவைக்கு வந்த பிறகு அது விளங்கிய சொப்பன அவசிய நிகழ்ச்சிகள் பூரா இல்லாமல் போயிரு சொப்பனத்தில் கண்ட அனைத்தும் அனுப்பமான கூட பெரிய கொடிஷனாக இருந்தால் ரூபாய் எண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் மொழி பந்துருச்சு ரூபா காணமே என்கிட்டே இருக்கும்போது மொழி பந்துருச்சு கொஞ்ச நாளில் கொண்டு வரலாம் இல்லை அதிகம் வேண்டாம் ஒரு ரூபாய் கொண்டு வரலாம்ல ஒரு பைசாவே கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அவஸ்தை வேறு இது ஒரு அவஸ்தை வேறு அந்த அவஸ்தை வரும் தோற்ற மாத்திரம் தான் தோற்றமாத்திரம் இருக்கிறது இங்கே இருக்கேன் வருமா இது சத்தி புத்தி இருக்குது அது மித்தியார்த்த புத்தி இருக்குது வரா அவசை வேறு அதனால ஜாக்கிரத்திற்கு பின் இலா சொப்பனத்தில் ஜாகிரத்துக்கு வந்த பிறகு அது இல்லாத சொப்பனத்தில் பிறங்கி வழங்கி கொண்டிருந்த ஜெகத் போல் அங்கே சொல்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் அதை காரியங்கள் அவையெல்லாம் இல்லாத போயது போல் பிரம்மஜாக்கிரத்துக்கு போகும்போது இதெல்லாம் இல்லாமலே போயிடும் அது வலிக்கும் இருக்கும் மெய்யாக விளங்குவது மெய்ஞான வருமளவும் பொய்யான்தன் கணவது போல் போதவர்கள் என்ற ஒரு நாள் அது இந்த இருளானது சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் இருக்கும் சூரியன் உதிக்கிட்டால் இருள் இருக்குமா அப்படி போயிடுது அப்படி போன ஆதலால் பிரமத்தின்கண் அந்நிய ஜகமே இல்லை வேதமாய் தோன்றது பொய்யே பெருங்கையேவதே போல் ஏழ்னா ஓதோனாவ ஆரோபத்திற்குமையுண்டோமாலியா மதிஷ்டானந்தன் ஆரோபம் எனவே தோன்றும் அதனால் மேலே சொல்லப்பட்ட சுருதி பிரமாணத்தினாலும் யுக்தி பிரமாணத்தினாலும் பார்க்கும்போது பிரமத்தின் கண் அந்நிய ஜகமே இல்லை பிரமத்துக்கு அன்னியமாக ஒரு பிரபஞ்சம் என்பது கிடையவே கிடையாது பேதமாய் தோன்றல் அப்போ அந்நியமாக தோற்றுது அது பொய்யே பொய்யால் தோற்றம் பொய் தோற்றம்தான் வாசமாக கிடையாது பெரும் கையிற்று அறவு அதேபோல் பெரிய கயிறு அதில் பாம்பு தோற்று அதை எப்படி விசாரம் பண்ணி பார்த்து இல்லாமல் அப்படி போகல ஓதனா ஆரோபத்திற்கு உண்மையும் உண்டோ இது அணுலட்சியம் ஓதனா இந்த விதமும்னு சொல்ல முடியாத அது ஆரோப ஒருவர்களுக்கு உண்மை இருப்புத்தன்மை கிடைக்குமா அந்த ஓகாரிகளே நான் அர்த்தம் மாலால் மயக்கத்தினால் ஆதியாம் அதிஷ்டானம் அதிஷ்டானந்தான் ஆர்வம் தோன்றும் எல்லாவற்றிற்கும் ஆதியாக மூலமாக அதிஷ்டானமாக இருக்கிறதுக்கே அது அதிஷ்டானந்தான் ஆர்வம் தோன்றும் அதுதான் தோற்றுது அப்படி மயக்கத்தினால் வாஸ்தமாக பொருளே கிடையாது ஒரு மயக்கம்தான் எல்லா சகலமும் மயக்கம்தான் விளக்க முடியாது ஒரு மயக்கம் இருக்கு அந்த மயக்கம் இருக்கு அது விசாரத்தினால்தான் போக முடியும் போறதில்லை அப்படிப்பட்ட ஒரு மயன் சாமர்த்தியம் இருக்கிறது என்றமத்தார் காண்பதெல்லாம் பித்தர பிரமேயம் வெள்ளி சுத்திகையே என்றோ சத்திய பிரமந்தானே ஜெகமனக் காண்பதாலே ஒத்துவ ஜெகமுடன்னல் வாக்குமாத்திறமேயாகும் எழுவத்தி மூணாவது பாட்டு இதோட பிரபஞ்ச மித்யாத்துவம் முடிகிறது பித்தனா மூடனுக்கு பித்து தலைக்கேற அந்த மடையனுக்கு பிரமத்தால் காண்பதெல்லாம் மயக்கத்தினால் காணக்கூடிய அனைத்தும் வித்தர பரவியாம் வித்தாரமாக இருக்கின்ற பிரமன்தான் மூடனுக்கு தான் பிரபஞ்சம் தோற்றம் ஞானிக்கு தோற்றாது அது மான் தோற்றும் நாம் ரொத்தை நீக்கி நீக்கி அபியாசம் படுத்தினாலே பார்த்தாலே நாம் ரொம்ப ஆனாவே போயிடும் விளையோம் அப்புறம் மெமையாக தோற்றம் உலகத்திலேயே நடக்கிறது தான் ஒரு மனுஷனை பார்க்குறோம் வாரம் பண்ணுறோம் அப்புறமே நான் சொல்ல சொல்ல அடை நம்முடைய பெரியப்பார் மகனில் நீங்கள் ஆயிட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அது வரைக்கும் யாரோ இருந்தது பெரிய பெரியப்பார் மகன் ஆயிடுச்சேன் சொன்னதுனால விசாரம் பண்ணதினால அப்போ வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க யாரோ வரோன்னு பேசினேன் அவங்க என்ன அதே மனுஷன் தான் விசாரத்தினால வரவு உண்டாடும் இல்லைன்னா வரவேது விசாரிக்கலன்னா அன்னமுறை ஆயிடுச்சு வாங்கண்ணா போகலாம் ம் அப்படிங்கிறாங்க பாருங்கள் அப்போ என்னாச்சு அதே மனுஷன் முதல்ல யாரோவா இருந்த மனுஷன் இப்போ உறவாயிட்டான் அவனை விரோதம் பண்ணிட்டா விரோதமாயிடும் மனசாக வந்ததுனால் விரோதமாயிடும் அப்புறம் அவன் யாராக நான் மாறும் அப்போ இது கற்பனை தானே இது மனுஷன் ஒன்றா இருந்தாலும் கூட பாவனை தானே வித்தியாசம் வெறும் கற்பனை தானே அப்புறம் பாவனை மாறுதல்னாலும் விவகாரம் மாறுது உறவன்னாக்க அது வேறு விவரம் தான் விரோதம் அது வேறம்தான் அதே போல் தான் இந்த பிரபஞ்சம் சத்தியம்னு பிரமத்தையே பிரபஞ்சமானு நினச்சி சத்தியம் வங்குகிறோம் விவகாரங்கள் செய்கிறோம் என்ன விவரம் சுக்கங்கள் ஆகிய விவகாரங்கள் அற்பத்தால் மிகவும் பாடும் அதே விவகாரங்கள் அது செய்கிறோம் அப்புறம் பிரம்மஞானிக்கு ஞானம் வந்த பிறகு இது வெறும் தோற்றம் நிச்சயம் பண்ணாக்கா அப்போ விவரம் பண்ணால் உதாசீனம் தான் உதாசனம் போக பயமாசி இல்லை அப்போ இதே பிரபஞ்சம்தான் இது அண்ணன் மாறுதல் கிடையாது அதனால் இப்படி ஒரு விசாரதிஷ்டிக்கு பிரபஞ்சம் இல்லாமல் போக முடிய அவசாரதிஷ்டிக்கு சத்தியம்தான் என்பதை உச்சாரத்தினாலும் தெரிஞ்சுக்கணும் அதான் பித்தனா உடனுக்கு பிரமத்தால் காண்பதெல்லாம் வித்திர பிரமையான் விசாரமாக இருக்கின்ற அவர்கள பிரமந்தான் உதாரணம் வெள்ளி சுத்திகே என்றோ வெள்ளின்னு பார்க்கல போகிற அது கிளிஞ்சல் தானே சத்திய பிரமந்தானே ஜகமெனக் காண்பதெல்லாம் மூன்று காலத்தில் இருக்குன்ற அந்த பிரம்மத்தையே பிரபஞ்சம் என்று பார்ப்பதெல்லாம் ஒத்துவாய் ஜகம் உண்டு என்னல் அப்போ அது இருப்புத்தன்மை உடைய ஜகம் இருக்குன்னு சொல்கிறது வாக்கு மாத்திரமேயாம் தோல் மாத்திரம்தான் கடம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் கடமுங்கிறது எது வாஸ்து தன்மை கிடையாது மண் இருக்கிறதுனால் வாஸ்தவம் இப்படி பிரம்மஞ்சம் இருக்கிறது வாஸ்தவம் பிரமஞ்சம் இருக்கிறதுன்னு வாஸ்தவெல்லாம் பொய்யே தான் இதெல்லாம் விசாரதிஷ்டி விளங்குறதே ஒளியே சும்மா எவ்வளோதான் சத்தம் போட்டாலும் கூட அது மனசுக்கு வராது விசாரம் விசாரம் மண்ணால் தான் விசாரதினி ஞானம்னு சொல்லப்போனோம் ஆகவே இப்படி விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டா போகிறோம் அப்புறமேல மிச்சாத்த வரும்போது வரட்டும் அப்படின்னு கருத்து காற்றிய வேதுவாலே சத்தியம் பிரமேளாய் தோற்றுமத்து விதமாகும் தூய சீர்கனமுமாகும் மாற்றுமோர் மலமிழாதாம் ஆதி அந்தம் பெறாதாம் ஏற்றுமோர் செயலிடாமாம் செயலிழாதாம் என்றுமே சாந்தமாகும் இப்போது பிரமலட்சியம் சொல்கிறார் இதுவரைக்கும் பிரபஞ்சம் மித்தையென்னு சொல்லிட்டு போனார் இந்த இருநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் பிரம்மஸ்வரபம் பிரம்மஸ்வரபத்தை பற்றி அறிமுகப்படுத்தலாம் மித்தியாவது சொல்ல போகிற பிரம்மஸ்வரபம் சொல்லி அப்புறம் மகாவாக்கிய விசாரத்தினாலே ஜீவர வியாகத்திலே சொல்ல போகிறார் படிக்கிறவங்க கொண்டு போகிற சாற்றிய ஏதுவாளு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட காரணத்தினாலே சத்தியம் பிரம்மமி பிரம்மம் சத்தியந்தான் பிரம்ம இருக்கிறது பிரம்தான் வேறு கிடையாது மேலாய் தோற்றம் அதுதான் உயர்வாக காணப்படும் அது எது அதிவிதமாகும் அது ரெண்டு லட்சம் நிலைன்னு பேரும் ரெண்டுலாம்ங்கிறது இதுதான் அர்த்தம் ஒன்று பொய் ஒன்று மெய் பொய்னு சொன்னால் என்ன அர்த்தம் துட்சத்துருபாசத்தில் மித்தியாரூபாசன்னு வச்சுக்கணும் ஆனால் துட்சத்துருப மித்தியாரூபா துச்சதிருபாசதாக இருந்தாலும் இடைக்காலத்தில் அப்படி உண்டு ஜாக்கரசபனத்தில் வித்தியா திருவாசத்து சுலுத்திலே துச்சதுவாசானே ம் சுளுத்திலே நான் ரொம்ப கிடையாது சொன்னார்ல ம் அதனால் வாசமாக இல்லையா தான் பழுதையில் பாம்பு தோற்றும் போது பாம்பு இருக்குது அப்போ முன்னும் இருக்குது பின்னிருக்கு சொல்ல முடியுமா நான் அந்த தோட்டும் போது இல்லையா தான் அர்த்தம் அதனால சாற்றியா ஏதுவாளே சத்தியம் பிரம்மம் மேலாய் தோற்றம் அதிவிதம் ஆகும் ஒருத்த கருத்தாகிய அதிவித கருத்து இதுதான் தூய சிற்கனமும் ஆகும் பரிசுத்திய அறிவடிவும் அதுதான் மற்றும் மலம் இளதாம் அழுத்திலே மாயை மாயா காரியங்களாகிய அசை இலந்து அணிச்சங்கண்டமாகிய குற்றங்கள் கிடையாது ஆதி அந்தம் பெறாதாம் அன அதாவது அனாதியாயின் ஆசபட்டாக இருக்கிறதுனால இது ஒன்றுக்கு ஒன்றிலும் உற்பத்தியானதல்ல எந்த விசாரத்தினாலையும் மித்தியம் நிச்சயிக்கப்படாதது அதனால் ஆதி அந்தம் இல்லாததாம் ஏற்றும் ஓர் செயல் இல்லாதான் இந்த ஒரு க கிரியை கற்பிக்க கூடாது கிருதை முடித்தவன் யானை சொல்லப்படுது எனது கிரியை கிடையாது என்றுமே சாந்தமாம் எப்போது அமைதியாக தான் இருக்குது எந்த விதமான மாறுதலும் கிடையவே கிடையாது அதாவது பிரம்மத்தின் நிலை எப்படி முன்னால் மய சம்பந்தம் இல்லையான்னு சொன்னாக்கா அது பரமசாந்தம் தான் ஒரே மாதிரி இருக்கு மயோடு சம்மந்தப்படும் போது ஆபாச பாகத்துக்கு தான் அப்பவும் கிடையாது மூன்று காலத்துக்கு ஐஷானம் கிடையவே கிடையாது ஆபாச பாகத்துக்கு ஐஷான உண்டு ஆரோ உண்டு ரெண்டு உண்டு அதிஷ்டான பவன தன்மை வரும்போது ஞானம் அது தத்துவஞானின்னு பேர் ஆரோபாவை இருக்கும்போது அஞ்ஞானின்னு பேர் ரெண்டு பவனை இருக்குது அஞ்ஞான பவனை இருக்கிறதுனால தான் பந்தம் துக்கம் எல்லாம் அதிஷ்டான பவனை வரும்போது ஞானம் விடுதலை முத்தி எல்லா தான் அதிஷ்டானமாக இருக்கும்போது மழை சம்பந்தம் இல்லைன்னா அது ஒரே மாதிரி தான் அதே போல் மாயை இருக்கு இது ஜலமானதுனால அதுவும் சும்மாதான் இருக்குது ரெண்டும் சும்மாதான் இருக்குது அப்படிங்கிற ஆகவே இந்த சம்பந்தம் ஏற்படும் தான் பிரம்மத்துக்கு எந்த விவகாரம் இல்லாதது கூடியது ஆறு காரண பிரமம் மாயைக்கு ஜலமானதுனாலே விவகாரம் இல்லை சம்பந்தம் ஏற்போது விவகாரம் வரும் அப்படி அதனால் இந்த நிலைகளெல்லாம் விவகாரம் வர்றதுக்கான சம்பந்தம்தான் காரணம் ஆகவே இந்த பாவனையெல்லாம் விசாரத்தினால் மாற்றி அமைக்கணும் இப்படி செய்யலைன்னு ஒரு காலமும் ஞானம் வராது இது தத்துவஜானத்தினா தத்துவஞானம் வங்குற விசாரம் வரதே வழியே வேறு கிடையாது ஆகவே இந்த விசாரம் பண்ணணும்னு சொன்னார் பரம பரமவானந்தமாகும் பங்கமார் மாயை செய்த பிரிவு யாதும் பெறாத வேதியா நித்தமாகும் மருமவ்வியமாகும் அப்பிரமேயமாகும் கருதுமோர் கலை இலாதாம் காட்டுமோர் பெயர் இல்லாதாம் மீண்டும் பிரமத்தை பற்றி விளக்கிறார் பரமவானந்தமாகும் ஆனந்தம் பிள்ளை விளக்க பிரமானந்தம் மேலான ஆனந்தத்தை உடையது சிற்றின்பம் இல்லை சாமானியமாக ஆனந்தமாக இருக்கிறதுனால ஒரு காலத்து வந்து போகிறதல்ல பங்கமார் மாயை செய்த பிரிவு யாருமே பெறாதாம் இது கட்டுப்போகக்கூடிய தன்மையுடைய இந்த மாயின் காரணமாக வெவ்வேறாக காட்டு பஞ்சபூதங்களாக காட்டு பஞ்சபூத காரியமாக பிரபஞ்சமாக காட்டுது எழுகை பிற எண்பத்தி நாலு ஜீவபேதங்கள் இப்படியெல்லாம் காட்டுது பிரிவு யாதும் அனைத்தும் பெறாதாம் அதிஷ்டானத்துக்கு கிடைக்கவே கிடையாது சினிமா திரையில் எத்தனையோ காட்சிகள் குண்டு போடுறாங்க மழை வந்து வருது எரிஞ்சுது தூக்கிட்டு போகிறாங்க வர்றாங்க திரைக்கு எந்தவிதமான மாறுதல் கிடையாது அது ஒரே மாதிரி அப்படி போல் பிரிவு யாதும் பெறாதாம் வேதியாக நித்தமாகும் மாறு இல்லாத நித்திய வசுவாக இருக்கிறது பொருந்திருக்கின்ற வெளிப்படாத வசுவாக இருக்கிறது அப்பிரமேயமாகும் பிரமாணத்தை அறியக்கூடாதா இருக்கிறது பிரமாணத்துக்கு விஷயம் அல்ல இது அதனால் அப்பிரமேயம் கருதுவோர் கலை நாம் சிந்திக்கத்தக்க ஒரு கலை கலை என்ன கவர்ச்சி புறத்தே இருந்தால் கவர்ச்சி வைப்போம் இருக்கும்போது எனக்கு என்ன கவர்ச்சி வரப்போகுது கவர்ச்சி கிடையாது கலைன்னா என்ன அர்த்தம் பிறகு கவர் தன்மை இருக்கிறதா கலைன்னு பிறகு ஒரு கவர்ச்சி இருக்குன்னு அது அது கலை நாட்டிய கலை பார்க்குறாங்களே போய் கவர்ச்சி இருக்குல்ல சங்கீத கலை அது கேட்குறாங்களே ஆ கவர்ச்சி அந்த கவர்ச்சி இருக்குதுன்னா கலைன்னு பேர் இருக்குது கவர்ச்சி தான் கலை கிடையாது முகத்தோட பாருங்கள் முத கலை இருக்கப்பா அப்படின்னா என்ன ஒரு கவர்ச்சி இருக்குது பார்க்கும் போதே ஓ அப்படிங்கிறாங்க அப்போ கவர்ச்சி இருக்குன்னு அதுதான் கலை இருக்குன்னு அது ஆமாம் ஆ கலை கவர்ச்சி தான் ஆமாம் கவர்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை எதுக்கு இருக்கோ அதில் கலைன்னு சங்கீதக் கலை அப்புறம் பேச்சுக்கலை பேச்சுவார்கலை தான் கவர்ச்சி இருந்தால் இல்லைன்னா கலை இல்லை அது விலை போகாததான் பேச்சது விலையும் போகாது கலையும் இல்லை அதில் ரொம்ப விட மாட்டாங்க என்ன பேசல அவர் பத்திரிக்க அப்படி மாட்டார் நல்லா பேச அவர் சேர்த்து கொடுப்பாங்க அதனால் கலை இது வந்து கருமார் கலையில்லாதான் நான் நினைக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சி பொருள் அல்ல ஏன்னா புறத்தே ஏதாவது ஒரு நாமருவ மாதிரி தான் கலை உண்டாலும் இல்லைன்னா கலை கிடையாது நாமருவ மற்றதில் போய் என்ன கவர்ச்சி இருக்குது எந்த கவர்ச்சி கிடையாது காற்றுமர் பெயர்களாதான் எல்லா பெயர்களும் அரிசல சொல்கிறோம் அதுக்குரிய பேர் எதுவுமே கிடையாது உடன்பாடாக எதிர்மறை ரெண்டுமே சொல்லாமலையே நிற்கணும் அஷ்ட அஷ்டோத்திரத்துக்கு அதற்குரிய பெயர் எதார்த்தமாக கிடையாது பிரம்மன் சொல்கிறோம் அது மாதிரி என்ன அர்த்தம் பெருதிக்கெல்லாம் பெருதுன்னு அர்த்தம் பிறம் என்ன பெருசு இருந்தால் பொதுவாக அர்த்தம் பிரித்து காட்டுறது அது மழிமையு உண்டாக்கணும்னா எதே பெருசு சொல்றது அதுக்கெல்லாம் பெருசு அப்படின்னு முடிக்கிறான் பொதுவாக அர்த்தம் அவ்வளோதான் பிரம்மன்னா பெருது இத்தகைய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சொல் வேறுதில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மற்றதில் பயன்படுத்துவதில்லை ஏதாவது எதுவும் பயன்படுத்துவாங்க பரபரம் சுரபமாகியா மகாவிஷ்ணுப்பாங்க பரபரம் சொல்றேன் சிவபெருமான் அப்படிம்பாங்க சில வேந்தத்தில் எப்போதும் பிறம்தான் அது வேறு பொருளை காட்ட இது அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் துவைதத்துக்கும் அத்யத்துக்குள்ள வித்தியாசம் இது புறத்தே பொருளாக இருந்தால் கவர்ச்சி இருக்கும் தானாகவே இருக்கும்போது என்ன கவர்ச்சி இருக்குது ஒரு கவர்ச்சியும் கிடையாது அதாவது பேரும் கிடையாது எந்த பேரிட்டையும் அழைக்க முடியும் ஒரு நாமும் ஓர் ஊர் இல்லாதவருக்கு ஆயிரம் திருநாமும் தெல்லனும் கட்டாமான்னாராம் மாணிகபாஸ்கர் அது இந்த கருத்தை அதை முத்துனாங்க அந்த காரியபரமாக சிவருமான ஏற்றி பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால இந்த பிரம்மஸ்வரூபமானது பெயர் இல்லாத பெயரே கிடையாது பிறகு சச்சியானந்தும்னு சொல்கிறோம்னா அது தன்மையை பற்றி தான் சொல்கிறேன் தர்மம் சுபாவம் சொல்கிறோம் சத்திச்சானந்தான் அது சுபாவம் அது அது ஒரு அடையாளமாக நான் வைத்துக் கொடுக்குறோம் அவ்வளோ தான் ஆகவே பெயரோ கவர்ச்சியோ அப்புறமேலே வேறு அவ்வியத்தமாக இருக்கிறதுனால எதுவுமே தெரியாதுக்கு அதனால் அனிவசினிய மாயினாலே முடலுக்கு நாலாவதுமாக தோட்டினாங்க கூட ஞானிக்கு ஒன்றாகவே தோட்டுகிறது என்பது ஒருமையா ஒரு விகாரம் ஒன்றிட பிரமஜோதி சர்வதா வளங்கால் நிற்கும் சஞ்சல ஞாத்திர ஆதி இரு குட்டியை ஜாது மின்றி திருசியா விர்பமற்ற பிரிவிலாவ கண்டசித்தே பிரம்மம் என்றறிவரு மேலோர் எழுவத்தி ஆறாம் பாட்டு ஒருமையாய் ஏகமாய் ஒரு விகாரம் ஒன்றிடா பிரம்மஜோதி எந்தவித பரிணாமம் அடையாத பிரம்ம பிரகாசம் உடையது சர்வதா விளங்கான் நிற்கும் எப்போது விளங்கி கொண்டே இருக்கிறது ஜாகர சோப்பன சுழத்தி துரியம் துரியாதீரம் சகலத்தில் விளங்கிக் கொண்டே இருக்கு சஞ்சல ஞாத்திராதி சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஞாத்தா ஞானம் ஏன் திருப்பிடிகள் பதினாலு திருவிழிகள் சொல்லப்பட்டுள்ளன வித்தார் சகரத்தில் அதே பதினாலு திருப்படிகளாகவும் ஞாதிராதி திருப்பொட்டி யாதுமின்றி திருசிய விகற்பமற்ற காணக்கட போ காணப்படக்கூடிய நாமர பிரபஞ்சத்தினுடைய மாறுபாடு இல்லாத பிரிவிழா அகண்ட சித்தேன் தீர்ந்துகூட வேறுபாடு இல்லாத கண்டித்த கண்டிதமில்லாத சித்தே அறிவடியுமாக இருக்கின்ற பிரம்மம் என்று அறிவர் மேலோரும் தத்துவஜானிகள் இதுதான் பிரம்மம் என்று பிரம்மஸ்வரூபத்தை பற்றி இப்படி வர்ணிக்கிறார்கள் ஆகவே பிரம்மஸ்வரூபத்தினுடைய இலக்கணங்களை இப்படி பல வகையிலே சொல்லித்தான் அது விளக்கணும் ஒழிய எந்த ஒரு சொல்லாலையும் அது விளக்க முடியாது அப்படிப்பட்ட எதிர்மறையாகவும் உடன்பாடாகவும் சொல்லணும் அகண்டா நமக அகர்த்துவே நமக அசீரனே அசீரன் நமக அப்புறம் ஜம்புவே நமக இப்படிலாம் சொல்லுறது என்ன உடன்பாடு ரெண்டு கலந்து வரும் இப்படி கலந்து வரும்போது ரெண்டும் ஒரு பொருள் தான் அப்படிங்கிற திடப்படுத்துக்காக எதிர்மறை உடன்பாடு சாதாரணம் எதிர்மறை சொல்லும்போது திடப்படும் ஆகவே இந்த மாதிரி பிரமத்தினுடைய லட்சணத்தை இந்த பாடலில் சொல்லி முடியாது அடுத்த பாடல முடிச்சிரு தள்ள கூட்ட உணாததாய் மனது வாக்கால் பரவியே கோசரிக்கப்படாததாய் அறிவதற்கெங்கு அருமையாய் ஆதி அற்றவ அகண்டமான பிரம்மே நாமும் நீயும் பிரிதுளஜி வருங்கா இவ்வளோ சொல்லாமையிலே இருநூத்தி பாட்டு தொண்ணூற்றி